வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரி திரும் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூறாவது ஆண்டு பிரிட்டன் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விக்டோரியா மகாராணி கனடாவின் தலைநகராக ஒட்டாவா நகரை தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு டியூப் எனப்படும் வெள்ளொளிர்வு விளக்கு முதல் தடவியாக தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களால் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஹாரி எஸ் ட்ரூமன் அவர்கள் இரண்டாம் உலக போரில் ஐக்கிய அமெரிக்காவின் பங்கு முடிவுக்கு வந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மத்திய ஆப்பிரிக்க கூட்டமைப்பு ஜாம்பியா மலாவி ரொடிஷியா என மூன்று நாடுகளாக பிளவுற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திய பிரதமராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் சோசலிச குடியரசுகளின் ஒன்றியத்தின் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் சோவியத் ஒன்றியம் இந்நாளிலிருந்து அதிகாரபூர்வமாக கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைய ஐக்கிய அமெரிக்கா பனாமா கால்வாயின் அதிகாரத்தை பனாமாவிடம் ஒப்படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நூற்றி ஐம்பத்தி ஐந்து பயணிகளுடன் இந்திய விமானம் ஒன்றை கடத்திய ஐந்து கடத்தல்காரர்கள் தாம் விடுவிக்க கோரிய இரண்டு இஸ்லாமிய மதகுருமார்கள் விடுவிக்கப்பட்டதை அடுத்து விமானத்தை கைவிட்டு வெளியேறினர் இரண்டாயிரத்தி ஆண்டு உலகின் மிக உயரமான டெலிஸ்கோப்பான தைவானின் ஐநூற்றி மீட்டர் உயரம் கொண்ட தைபே நூற்றி என்ற டெலிஸ்கோப் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவிடம் இரண்டாம் உலக போரின் போது பெற்ற அனைத்து கடன்களையும் பிரிட்டன் முழுவதமாக கட்டி முடித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து சனிக்கோள் நோக்கி செலுத்திய காசினி விண்கலம் சனியின் இயாபிட்டஸ் சந்திரனை கடந்து பறந்தது சனியின் மொத்தமுள்ள அறுபத்தி இரண்டு சந்திரன்களில் டைட்டன் ரியா ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய சந்திரன் இயாபீட்டஸ் சந்திரன் ஆகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஜாக் கர்டியே பிரெஞ்சு நாடுகான் பயணி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜார்ஜ் மார்ஷல் நோபல் விருது பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ச சுப்பிரமணியன் தமிழறிஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலெக்சாண்டர் பப்போவ் ரஷ்ய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தோ மு சிதம்பர ரகுநாதன் தமிழக எழுத்தாளர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை